ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் மகாலயங்கிற தலைப்பிலே மகாலயஸ்ராத்தம் செய்யவேண்டியதான முறையை பார்த்து நுகரோம் அதிலே சில சந்தேகங்களுக்கு பதில்களாக தர்மங்களை பார்க்கலாம் இந்த மகாலயச்ராத்தத்தை செய்கிற பொழுது சகோதரர்கள் இரண்டு மூன்று பேர்கள் இருந்தால் அண்ணா தம்பிகள் இருந்தால் அவர்கள் அனைவரும் சேர்ந்து மகாலே ஸ்ராத்தம் செய்யலாமா தனித்தனியாக செய்யணுமா அப்படின்னு பார்க்குற பொழுது நம்முடைய தர்மசாஸ்திரம் வருஷா வருஷம் நம் தாயார் தகப்பனார்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் விஷயமாக சொல்கிற பொழுது முன்னோர்கள் சேர்த்து வச்சு சொத்து பிரிக்கப்படாமல் இருந்தால் ஒரே வீட்டில் அண்ணா தம்பிகள் அனைவரும் சேர்ந்து ஒரே சமையல் சாப்பாடாக இருந்து அனைவருடைய சம்பாத்தியமும் ஒரே ஒருத்தரே ஒரே கணக்கிலேயே வச்சு குடும்பம் நடந்தால் அண்ணா தம்பிகள் அனைவரும் சேர்ந்து ஸ்ராத்தம் செய்யலாம் அவரவர்களுக்கு தனித்தனியாக வீடு இருக்குது சொத்துன்னு தனித்தனியாக இருக்குது சமையல் சாப்பாடு அவரவர்கள் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா தனித்தனியாகத்தான் அவரவர்கள் ஸ்ராத்தத்தை செய்யணும் வருஷா வருஷம் செய்யக்கூடியதான ஸ்ராத்திற்கு உள்ள கட்டுப்பாடு இந்த மகாலய ஸ்ராத்தம்னு வர்ற பொழுது சொத்துக்கள் பிரிக்கப்படாமல் ஒரே வீட்டில் அண்ணா தம்பிகள் சேர்ந்து இருந்தாலும் கூட மகாலய சிராத்தத்தை தனித்தனியாகத்தான் செய்யணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது விபக்தாவா அவிபக்தாவா குர்யுஸ்ராத்தம் ப்ரித்சுதாக சொத்து பிரிக்கப்பட்டிருக்கோ பிரிக்கப்படல்லையோ அவரவர்கள் தனித்தனியாகத்தான் மகாலயச்ராத்தத்தை செய்யணும் காரணம் என்னென்னா இந்த மகாலய சிராதத்தில் உத்தேசியர்கள் யாரை யாரையெல்லாம் உத்தேசித்து இந்த மகாலய சிர்த்தம் செய்கிறோம் அப்படின்னு பார்க்குற பொழுது அவரவர்களுடைய மாமனார் மாமியார் அவரவர்களுடைய மைத்துனன் அவரவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த குரு ஆச்சாரியன் அவரவர்களுடைய நண்பன் இவர்கள் எல்லோரும் மகாலய ஸ்ராத்திலே உத்தேசியர்களாக சொல்லப்படுறது அண்ணா தம்பிகள் இருந்தாலும் கூட மாமனார் மச்சினன் பாடம் சொல்லி கொடுத்த ஆச்சாரியன் நண்பன் இவரெல்லோரும் ஒன்றாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அவரவர்களுக்கு தனித்தனியாகத்தான் இருப்பா ஆகையினாலே தனித்தனியாகத்தான் இந்த மகாலய ஸ்ராத்தத்தை செய்யணும் கல்யாணம் ஆயிருக்கோ கல்யாணம் ஆகலையோ தனித்தனியாகத்தான் மகாலய ஸ்ராத்தத்தை செய்யணும் அதே போல இந்த மகாலய சிராதத்தில் உத்தேசியர்கள் அப்படின்னு யார யாரையெல்லாம் உத்தேசித்து செய்யணும் அப்படின்னு சொல்கிற பொழுது சில சொந்தங்களை காருணிக பிதற்கள் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது தைவம் பிதா தத்தோ மாதா சபத்னி ஜனநீ தாம சபத்னா பித்திருவியா ப்ராத்தர சுதா பித்திருசா மாதிச்சாமய भगिनी दुहिता भावुकस्नुषा, स्यालको गुरु स्वामी भोज्या महालय பகிநீது பார்கா ஸ்வசுரஸ்னுஷா சலகோ குருராச்சாரியஸ்வாமிசாய்மாஜ்யமஹாழயா அப்படீனு தயம் விஷேதேவர் பித்திருத்தமிரமஹ் தகப்பநீளே மூனு தலமுரை மாத்திரு பிதாமகி பிரபிதாமகினு தாயார் வழியிலே மூணு தலைமுறை சபத்னி மாதா தகப்பனாருக்கு இரண்டு தாரங்கள் இருந்தால் சபத்னி மாதாவையும் சேர்த்துக்கணும் மாதாமகா சபத்னி காஹா தாயாருடைய தகப்பனார் வழியிலே மூணு தலைமுறை அதாவது மாதாமகர் மாத்துஃப் பிதாமகர் மாத்துஃப் பிரபிதாமகர்னு அவர்களுடைய பத்னியோடு சேர்த்துக்கணும் இவர்கள் அனைவர்களுக்கும் வர்க்கத்வய பித்திருக்கள்னு பேர் இவர்களுக்கு பிறகு சில சொந்தங்களே காரணிக பித்திருக்களாக நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது பித்ருவியா தகப்பனார் கூட பிறந்த சகோதரர்கள் தகப்பனார் வழியில் பெரியப்பா சித்தப்பா பிராதரஹா தன் கூட சகோதரர்கள் சுதாகா தன்னுடைய புத்திரர்கள் பித்ருவசா தகப்பனார் கூட புறந்த சகோதரி அத்தை மாத்துலாச்ச தாயார் வழியிலே கூட புறந்த தாய்மாமா தத் பகிநியஷ்ச்ச தாயாருக்கு கூட சகோதரிகள் தாயார் வழியிலே பெரியம்மா சித்தி ஜாமயா ஜாமீன தாத்திரீன் அர்த்தம் தாயார் பகினி தன் கூட சகோதரிகள் துகிதா தன்னுடைய பெண் பாரியா தன் மனைவி ஸ்வசுரஹா தன்னுடைய மாமனார் பாவுகா தன்னுடைய சகோதரியின் கணவர் ஸ்னுஷா தன்னுடைய நாட்டுப்பெண் சியாலகா தன்னுடைய மைத்துனன் தன்னுடைய குரு தன்னுடைய ஆச்சாரியம் தன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியவருக்கு சுவாமியின் பெயர் சக்யகா தன்னுடைய நண்பன் போஜ்ஜா மகாலயசிராதே ஏதே காருணிக்காக்வையாக இவர்கள் அனைவர்களுக்கும் காரணிக பிதற்கள் அப்படின்னு பெயர் இதில் சில சொந்தங்கள் விட்டு போகிறது இந்த வரிசையில் தாகப்பனார் வழியில் பெரியப்பா சித்தப்பா சொல்லப்பட்டிருக்கு அவர்களுடைய மனைவி சொல்லப்படல்ல அதாவது பெரியம்மா சித்தி இவர்கள் சொல்லப்படலை பிராதரகான் தன் சகோதரன் சொல்லப்பட்டிருக்கு சகோதரனுடைய மனைவி சொல்லப்படலை அதேபோல் அத்தை சொல்லப்பட்டிருக்கு அத்தையனுடைய கணவர் சொல்லப்படலை மாத்துலன் தாய்மாமா சொல்லப்பட்டிருக்கு தாய்மாமாவனுடைய மனைவி சொல்லப்படல்ல அதே போல் மாமனார் சொல்லப்பட்டிருக்கு மாமியார் சொல்லப்படல்ல இப்படி சில சொந்தங்கள் விட்டு போகிறது இப்போ அவர்களையும் சேர்த்து மகாலேஸ்வராத்திலே செய்யணுமா அல்லது இவர் சொன்னது மாற்றம் செய்தால் போருமா அப்படின்னு வர்றபொழுது நம்முடைய தர்மாஸ்திரம் ஆச்சாரியே சகி ஜாதி தியேபிய சர்வாபிய தலாஞ்சலீன் எது சதா பிண்டான் தாத்திரபதே நரே எக்கே ப்ராமணே சர்வா ஆச்சாரிய அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது தகப்பனார் வழியில் பெரியப்பா சித்தப்பாக்கள் சொல்லப்பட்டாலும் அவர்களுடைய மனைவியையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா தகப்பனாருக்கு கூட பிறந்தவர்களுக்கும் தகப்பனாருக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கு இவரிவர்களை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத நம் முன்னோர்கள் செய்து காண்பிச்சதை அனுசரித்து எடுத்துக்கணும் அதற்கு தான் சிஷ்டாச்சாரம் அப்படின்னு பெயர் நம் முன்னோர்கள் இந்த மகாலயசிர்தத்தில் யாரை யாரையெல்லாம் உத்தேசித்து செய்தார்கள்னு பார்த்து அந்தந்த சொந்தங்களை எடுத்துக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதற்கு சிஷ்டாச்சாரம்னு பெயர் அப்படி சொல்கிற பொழுது சில சொந்தங்களை இதில் விட்டு விடப்பட்டு போனாலும் அவர்களையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது யாரை யாரையெல்லாம் சேர்த்துக்கணும் யாரை யாரையெல்லாம் அதிகப்படியாக சேர்த்துக்க வேண்டாம் அதே போல் அவர்களுக்கு குழந்தைகள் இருக்கா அப்படின்னா அவர்களையும் நாம் மகாலயத்திலே சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற விஷயத்த நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அடுத்த